வணக்கம் நெயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு சத்ரபதி சிவாஜி அவர்கள் மராட்டிய தேசத்தின் மன்னராக முடிசூட்டி கொண்டார் ஆயிரத்தி ஆண்டு கிறிஸ்துவ இளையோர் அமைப்பு யங்மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஒயம்சிஏ அமைக்கப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய ராணுவத்தினர் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் தாக்குதல் நடத்தியதில் காயமடைந்தனர் ஆண்டு இந்தியாவில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோயஸ் பதினொன்று விண்கலம் விண்ணுக்கு செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம்